அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் சத்குரு சுவாமிகள் மாயமாவை பற்றி கூறியது வள்ளலாரை பற்றி கூறியதெல்லாம் பார்த்தோம் இப்போது திருவள்ளுவரை பற்றி அவர் கூறியுள்ள செய்திகளில் பகிர்ந்து கொள்வோம் சித்தலிங்கம் மடம் துவங்கி திருக்கோவிலூர் தபோவனம் வரையான காலகட்டத்தில் அகத்தியர் ஒளவை வள்ளுவன் என்ற தெய்வீக படைப்பாளிகளை சத்குரு தன் சிரசில் ஏற்றி போற்றும் பாங்கு ஆழ்ந்த கவனத்துக்கு உரியது ஒருமுறை ஒரு தமிழ் புலவர் திருக்குறளை பற்றி சத்குருவன் ஏதோ விவாதிக்க வந்தார் தமிழ் புலவரை பொறுத்த திருக்குறள் என்பது குரல்வென்பான் இலக்கணம் பிசகாமல் ஏற்றப்பட்ட செய்யுள் மட்டுமே சத்குருவுக்கோ அது அப்படி இல்லை என்பது தெரியாத அவர் திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் இருக்கிறதே அது இல்லை என்று ஆரம்பித்தார் சற்றென்று இடைமறித்தது அவரை சத்குருவின் குரல் சற்றே காரமான திருக்குறள் என்று வெறுமனே சொல்ல பின்ன எப்படி அழைக்காதை அது வெறும் இலக்கணத்துக்கு அடங்கிய சாதாரண செய்ளா இல்லையே ஏற்றியவர் சாதாரண புலவரா இல்லையே மானசீகமாக வள்ளுவனையே கண்டுவிட்ட தோரணியில் சத்குரு தன் தாமரை தடை கைகளை இணைத்து குவித்து சொன்னார் நீங்கள் திருக்குறள் என்று சொல்கிறீர்களே அது நாயனார் சூத்திரம் ஏற்றியவர் மாமுனி வள்ளுவ நாயனார் திருவிழிகளை விரித்து திருக்குறள் மீது தமிழ்குரம் வைக்க வேண்டிய பக்தியை வலியுறுத்தி சொன்ன சத்குரு இயல்பு நிலைக்கு வந்து ஒரு நொடி ரசித்தபடி சிரித்து ரம்யமாக இருந்தது அந்த காட்சி சத்குரு ஏதோ சுவாரஸ்யமாக சொல்லப்போகிறார் என்று தெரிந்தது வெறும் புலவரோ அவர் பெரும் புலவர் மட்டுமோ அவர் மகா முனிவன் அல்லவோ வள்ளுவனாயினார் என்ன பார்வை வீழ்ச்சி மயிலையில் இருந்தபடி கைலையை பார்த்த மாமுனி மயிலையில் இருந்து கையிலையை பார்ப்பதா ஏதோ ஒரு துரு துரு சம்பவம் உண்டு இதில் என புரிந்து வாய்விட்டு கேட்டே விட்டார் தமிழந்தர் மயிலையில் வள்ளுவர் பிறந்தார் சரி கைலேக்கும் மயிலைக்கும் என்ன நடந்தது சுவாமி சத்குரு அழகாக விரு விவரிக்க தொடங்கினார் ஒரு அபூர்வமான சித்திரத்தை அகஸ் அகஸ்மாத்தாக வரைந்துவிடும் ஓவியன் போல சத்குரு மயிலை கைலே சம்பவத்தை வர்ணித்தார் கைலையில் சிவனாருக்கும் சிவகாமிக்கும் போட்டி நடன போட்டிதான் ஆடலரசன் ஒரு புறம் கூடலரசி ஒரு புறம் கைலையில் சிவகணங்கள் ஒரு புறம் என்றால் சப்த மாதர்களும் தேவ கன்னியர்களும் ஒரு புறம் ஆட்டி இவ்வுலகை ஆண்டு கொண்டிருக்கும் அப்பனுக்கும் அம்மைக்கும் நாட்டிய போட்டி சத்குரு மிகத் தேர்ந்த கட்டியங்காரனை போல பின்னணிய வர்ணத்தில் வர்ணித்ததில் கேட்டவர்களுக்கு நடப்பு உலகமே மறந்து போனது யாருக்கும் யாரும் சளைத்தவர் இல்லையே உமையாட பதிலுக்கு உமா மகேஸ்வரன் ஆட எவர் வென்றார் என எவர் சொல்வது நான்முகன் நாரணன் இருவரும் சொக்கி திக்கு முக்காடினார்களே தவிர ஈர்ப்பில் கிறங்கி கிடப்பவர்கள் தீர்ப்பு எப்படி சொல்வார்கள் அம்மையோ துரித கதி நட நர்தனத்தில் மின் சக்கரமாய் சுழன்றாள் அவளே ஸ்ரீசக்கரக்காரி போட்டிக்கு தானும் வேகமாக சுழன்ற சிவபெருமான் காதில் இருந்த குழை திடீரென கழன்று விழுந்தது தீப்பொறி பறக்க திரிபுறம் எரித்த சிவன் ஆடுவதுதான் தெரிந்தது மற்றவர்களுக்கு காதில் குழை ஒன்று கழன்று விழுந்து அரங்கில் கிடப்பது தெரியவில்லை அம்மையும் காண தவறினா தவறினாள் எவரும் கவனிக்கவில்லைதான் காதில் இருந்த குழை கழன்று விழுந்ததை என்ற ஒரு சின்ன நிம்மதி சிவபெருமானுக்கு அது குறைந்து போனது அவரது செதிகளில் கேட்ட கேலியான சிரிப்பு சத்தம் ஆடிக்கொண்டே உள்முகமாக பார்த்தார் சண்முகத்தின் தகப்பனார் யார் கேலியாக சிரிப்பது மயிலை புலவன் வள்ளுவன் கைலையில் நடந்ததை கண்டுவிட்டான் குறும்பாக சிரிப்பது தெரிந்தது பதம் பிசகாமல் ஆடியபடியே பரமசிவன் மயிலையை பார்த்தார் நெறி காட்டும் திருக்குறளை எழுதி சரித்த வள்ளுவர் தறியோட்டி கொண்டிருந்தார் பாவு போட்டு கொண்டிருந்தவரின் பார்வை நீண்டு கைலையை தொட்டு கையும் களம் களவுமாக பிடித்திருக்கிறது குழைக்காதர் தோடுடைய செவியன் குதித்து ஆடுகையில் குழை கழன்று விட்டது என்று நாட்டியின் போது அணிகலன் கழன்றால் அதுவே பிசகு குழை கழலை ஆடி பிழை செய்து விட்ட பிங்ககன் ஆடியபடியே வள்ளுவனை பார்த்தான் ஏன் சிரிக்கிறாய் என்ன செய்ய இப்போது கேளாமல் கேட்டான் தோடுடைய இல்லை தோடி இழந்த செவியன் தந்தையை விட்டு கொடுப்பானா தரையன் இடது வலது என்று தரியை ஓட்டிய வள்ளுவர் ஊடு பாவு ஓட்டிய நாடாவை வேண்டுமென்றே இழுத்து கீழே விழுத்து ஆட்டினார் அளவட்ட கயிறை இழுப்பதையும் விடாமல் மீதி கட்டையை ஒரு காலாலை மிதித்தபடி கண் நிமிக்கும் நொடியில் தன் மறுகாலால் அதை எடுத்து பொருத்தி இழை அருந்து விடாமல் தரியை ஓட்டி காண்பித்தார் ஒரு நொடிதான் எல்லாம் பார்வையால் புரிந்து கொண்டார் பரமசிவன் நாட்டியத்தை நிறுத்தாமல் கீழே விழுந்து கிடந்த காது குழையை கால் கட்டை விரலால் சட்டன கெல்லி எடுத்து காதில் பொருத்தி தொடர்ந்தாராம் நாட்டியத்தை எப்படியோ வென்றார் எம்பிறான் குழை விழுந்த குட்டு வெளிப்படவில்லை முதலின் பின்பு லேசு பாசாக விஷயம் வெளியே வந்து எல்லாம் மயிலையில் வள்ளுவர் கையிலேக்கு காட்டிய சுருக்கு வழி என்று கண்டுபிடித்து தேவர்கள் விசாரணைக்குழு அமைத்து மயிலைக்கு வள்ளுவர் குடிசைக்கு வந்தே விட்டார்கள் சத்குரு தேர்ந்த கதை சொல்லியின் அபார உத்தியை கை கொண்டு நிறுத்தினார் வேண்டுமென்றே பதறி போய் கேட்டார்கள் அன்பர்கள் வள்ளுவர் இருந்தாரா குடிசையில் தேவர்கள் தெரிந்து கொண்டார்களோ நடந்ததே என்ன ஆயிற்று வள்ளுவர்க்கு இல்லை வள்ளுவன் ஆயனார்க்கு பரவசத்துடன் ரசித்தார் சத்குரு அவர்களின் ஆர்வம் மிக்க படபடப்பை என்ன நடந்தது சிவபெருமான் செவியிலிருந்து விழுந்த குழை திரும்ப பொருந்தி ஆடிய சூட்சமம் என்ன வள்ளுவரே பதில் சொல்லுங்கள் புலுக்கி எடுத்தார்கள் தேவர்கள் தான் பித்து கொண்டு ஆடினாலும் தன் ஆட்டத்தால் உலகை உண்பித்து தழைப்பித்து உயிர்ப்பித்து இயக்கும் தியாகேசனை காண்பித்துக் கொடுப்பாரா என்ன வள்ளுவர் சத்குரு சட்டென்று நிறுத்தினார் நல்ல வேலை தனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டாரோ தேவர்களிடம் அந்த தெய்வப்புலவர் இது அன்பர்களின் கேள்வி பொய்யாமை போதித்த நாயனார் அப்படி பொய் சொல்வாரா துப்பு கேட்க வந்தவர்களை பாட்டு கேட்க வைத்து அனுப்பினார் பாட்டா ஆம் வெண்பா அது பூவில் அயனும் புறந்தரனும் பூ தாவி அளந்தோனும் தாம் இருக்க நாவில் இழை நூல் நெருடும் ஏழை அறிவானா குழி நக்கும் பிங்ககன் தன் பதில் இல்லாத பதில் விளக்கம் இல்லாத விளக்கம் வள்ளுவர் தந்த வெண்பாவில் கிறங்கி வினவ வந்ததை கேட்க மறந்தே விடை பெற்றார்கள் தேவர்கள் நிறைவு செய்தார் வள்ளுவ நாயனாரின் வான் தொட்ட புகழை நன்றி வணக்கம்